நூற்றி ஏழு அப்துல்லாக உங்களை போன்று நபி அலைகி வசல்லம் அவர்களுடன் தோழமை கொண்ட எண்ணின்னாரெல்லாம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பற்றி அதிகமாக அறிவிப்பது போல் தாங்கள் அவர்களை பற்றி அறிவிப்பதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஏன் ஜுபைர் அதியுல்லாஹூ அவர்கள் மகனே இதோ பார் நான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து பெரும்பாலும் நபி செல்லம் வாஹும் அலஹிவசல்லம் அவர்களை பிரிந்ததே இல்லை ஆயினும் என் மீது யார் இட்டு கட்டி சொல்வாரோ அவர் நரகத்தில் தமது இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் என நபி செல்லம்பாஹும் அலைகி வசல்லம் அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன் அதனால் தான்